அனைவருக்கும் வணக்கம் நட்சினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளி இலந்தேசி இந்த நட்சித்தனையின் தலைப்பு மூன்று முத்துக்கள் ஒன்று எழுதுங்கள் எழுத்து ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது என்று ஒரு ஆங்கில வாக்கியம் ஒவ்வொரு நாளும் எதையாவது எழுதும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் அன்று உங்களை பாதித்த விஷயங்களை எழுதுங்கள் இரண்டாவது பேசுங்கள் சிலருடன் இருக்கும் பொழுது பேசும் சந்தர்ப்பம் ஏற்படுமானால் பேசுங்கள் கவனமாய் தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை நகைச்சுவையோடு பேசி பழகுங்கள் அது அநேக நண்பர்களை பெற்றுத்தரும் நண்பர்கள் நீங்கள் வெற்றி பெற உதவுவார்கள் மூன்று பேசுவதை கேட்பது மேலானது எதையும் மேலோட்டமாய் பார்க்காதீர்கள் எண்பத்தி மூன்று மூலமாகவே நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது சிந்திப்போம் எழுதுவும் பேசவும் கவனிக்கவும் நாம் கற்றுக்கொள்வோம் நன்றி